வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒரு முத்து என்று திரு பட்டத்தி மைந்தன் அவர்கள் எழுதியுள்ள எதை கண்டும் அஞ்சாதே என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் அச்சம் நமது உடல் நலத்தை பாதிக்கும் என்பதை உணர வேண்டும் எதற்காக வீணான அச்சம் முதலில் என்பதை சிறிதள வேண்டும் எண்ணி பார்த்தால் இந்த அச்சம் பற்றிய அச்சம் கண்டிப்பாக போய்விடும் வீரன் ஒரு முறைதான் சாவான் ஆனால் கோழையோ நிதம் நிதம் செத்துக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்து உண்மையில் சிந்திக்க தகுந்தொன்று எடுத்ததற்கெல்லாம் கவலைப்பட்டு அச்சப்பட்டு கலங்கி தவிப்பவர்கள் எந்த செயலையும் திறமையுடன் செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற எண்ணமுடன் ஒருவித அச்சமுடன் செயல்களை செய்கின்ற போது அந்த செயல்களில் சிறப்புத்தன்மையை நிச்சயம் காண முடியாது செய்யப்படும் செயல்களில் மனம் ஒன்றியவர்களாக தமது சொந்த வேலை என்ற எண்ணமுடன் சுதந்திர உணர்வு மிக்கவர்களாய் திருத்த செய்ய வேண்டும் பிறர் குறை கூறாத முறையில் செய்து முடிக்க வேண்டும் பிறர் பாராட்டி உரைக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் செய்யப்பட வேண்டுமே தவிர அச்ச உணர்வுடன் செய்தால் அவை சிறப்படைய மாட்டாது தாம் செய்யும் செயல்களில் மட்டுமின்றி எந்த நிலையிலும் கலங்கி தவிக்கவோ அச்சம் கொள்ளவோ தேவையே இல்லை இவ்விதமாக அச்சம் சிறிதுமின்றி வாழ்ந்தால்தான் உடல் நலமுடன் விளங்கும் உடல் நலமுடன் திகழ்ந்தால்தான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் நாம் சாதனைகள் பல புரிவதற்கு நாம் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்பது சொல்ல தேவையில்லை கலங்கி தவிக்கின்ற போதும் கோபப்படுகின்ற போதும் அச்சம் அடைகின்ற போதும் உணர்ச்சி வையப்படுகின்ற போதும் நமது ரத்தம் நஞ்சாகி விடுகின்றது எனவே நமது செயல்கள் சிறப்படைய மட்டுமின்றி நமது உடல் நலத்திற்கும் இந்த அச்சம் கொள்வது என்பது தேவையற்ற ஒன்றாகும் அச்சம் தவிர் கோபத்தை விடு என்றெல்லாம் நமது மூதாதையர்கள் மட்டுமின்றி பெரும் புலவர்களும் கூறிச் சென்றதை எண்ணி பார்க்க வேண்டும் அச்சத்தை தவிர்க்காவிட்டால் எதையுமே தெளிவாக செய்ய முடியாது இதை போல கோபத்தை விட்டுவிடவில்லையானால் வாழ்வே இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் அச்சத்தை பொறுத்தவரையில் எடுத்ததற்கெல்லாம் அஞ்சுகிறார்கள் இந்த அச்சத்தால் அதிகார பலம் உள்ளவர்களுக்கு அடங்கி ஒடுங்கி வாழ்கிறார்கள் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கை அனுபவித்து வரவும் பயந்து பயந்து வேலை செய்து ஏதோ ஒரு கூலியை பெற்று வாழ்கிறார்கள் எனவே எந்த நிலையிலும் அச்சத்தை விட்டொழித்து பொழிவு நிறைந்த முகத்தினராய் வாழ வேண்டும் அச்சத்தை மனதில் கொண்டவர்களின் முகம் தெளிவுபட காட்டிவிடும் அச்சமின்றி ஒருவன் வாழ்வதற்கு முதலில் அவன் நேர்மையாளனாக விளங்க வேண்டும் நேர்மை தவறுகின்ற போது அவன் பிறருக்கு பயந்தேதான் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும் தாம் செய்த தவறுகளை எங்கே வெளியே சொல்லிவிடுவார்களோ என்ற கவலையால் அச்சம் ஏற்படத்தான் செய்யும் எனவே எந்த நிலையிலும் நேர்மையிலிருந்து தவறவே கூடாது ஒரு நேரம் உணவு உண்ணாமல் பட்டினி கிடந்து வாழலாம் யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள் ஆனால் நேர்மை தவறுபடியாக நடந்தால் அவர் கேட்பாரோ இவர் கண்டுபிடித்து விடுவாரோ என்ற அச்ச உணர்வும் கவலை உணர்வும் இருந்து கொண்டே இருக்கும் இது உடலை அறிக்க ஆரம்பிக்கும் எனவே குற்றங்களை எந்த நிலையிலும் தெரிந்தே செய்யக்கூடாது தெரியாமல் ஏற்படும் குற்றங்களுக்கு மன்னிப்பு உண்டு நமது மனமும் அமைதியடைந்துவிடும் ஆனால் வேண்டுமென்றே அதாவது தெரிந்தே செய்யும் தவறுகளினால் நாம் பிறருக்கு அஞ்சி அஞ்சியே வாழ வேண்டிய பரிதாபகரமான நிலைமை ஏற்படும் நம்மை விடவும் குறைந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை கண்டாலும் அச்சமுடன் தான் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும் இவ்விதம் தவறு செய்தவர்கள் எவ்விதம் கவலையற்ற வாழ்வை வாழ்வார்கள் எவ்விதம் அச்சமின்றி வாழ்வார்கள் இவர்களிடம் மனம் திறந்து பேசி நம்மை அவர்கள் முழு மனதாக நம்புகின்ற நிலையில் அவர்கள் தங்களை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் கூறிவிடுவார்கள் அவர்களை ஆசுகாசப்படுத்தி அவர்களை இதுபோன்ற குற்றங்களை செய்யக் கூடாது என்றும் செய்த தவர்களை யாரிடமும் எந்த நிலையிலும் கூறப்போவது இல்லை என்றும் உறுதிபட கூறும்போதுதான் அவர்கள் முகத்திலே ஒரு தெளிவு பிறக்கும் பழைய இருள் என்னும் திரை விலகும் ஏன் இந்த நல்லவர்கள் தவறு செய்தார்கள் சந்தர்ப்பம் என்பார்கள் சூழ்நிலை என்பார்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் நமது அறிவுக்கு உட்படுத்த வேண்டும் இவ்விதம் உட்படுத்தி கட்டி காப்பவரே உண்மையான அறிவாளியாகும் நன்றி வணக்கம்